ஹலோ வாஹு காலா கவித் தன்சி பில்லி ரூஸ்லாம பில்லா திமில் காசிரி الله الله مولانا وقال صلى عليه عليه وسلم قال والسلام மண்ணிலே மின்ற வல்லநாயனுக்கு சத்திய தூதர் அவர்களை பின்பற்றிய நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்று புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறைவனின் நிறைய விட்டு விலகி தவிந்து நடந்து கொள்ளும்படியும் முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் என்னும் நட்கட்டலை பிறப்பிக்கிறேன் கண்ணியமானவர்களே அல்லாஹு காலா முதல் மனிதர் ஹசரத் ஆதம் அலகி சலாத் அவர்களை படைத்தார் அவர்களை அனுப்பினார் முதல் மனிதராக படைத்து உலகத்துக்கு தீனுல் இஸ்லாத்தை கொடுத்து அவ்வாஹு முஸ்லிமாகவே அனுப்பி வைத்தார் உலகத்துக்கு வந்த ஹசரத் ஆதம் அலஹி சலாத்து அவர்கள் அவ்வாஹுடைய கட்டளைகளை ஏற்றி இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் உலகிற்கு முதல் அறிமுகப்படுத்தினார்கள் அதன் பின்னால் அவர்களின் பிச்சலத்தில் ஏராளமான நைவார்கள் வந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நைவார்கள் வந்திருக்கிறார்கள் அது சம்பவங்கள் கூறப்படுகின்றன வந்த ஒவ்வொரு நயிமார்களும் தீனு இஸ்லாத்தை ஏந்தி வந்தார்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்கள் கட்டளைகளை எடுத்து அவர்கள் நடந்தது மாத்திரமல்லாமல் அந்த தீனுல் இஸ்லாத்துக்குள் நுழையக்கூடிய தூய முஸ்லீம்களையும் அவர்கள் உருவாக்கினார்கள் உண்மையான சத்தியமான தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தூய்மையான முஸ்லீம்களை அவர்கள் உருவாக்கியது மட்டுமல்லாமல் அவர்களுடைய கடமைகள் முடிவடைய அவர்கள் இறையடி சேர்ந்தார்கள் இப்படி உலகத்திலே பல நைமார்கள் வந்திருக்கிறார்கள் கடைசியாக ஹசரத் ரசூல் அக்ரம்லாஹ் அலிவாசல்ல இந்த உலகுக்கு வந்தார்கள் அவர்கள் இருபத்தி வருடங்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை பரப்புவதற்காக முஸ்லீம்களை உருவாக்குவதற்காக அல்லாஹூடைய கட்டளை எடுத்துச் சொல்வதற்காக அல்லாஹின் வருடங்கள் பாடுபட்டிருக்கிறார்கள் சூரத்தில் அலச்சியதன் பின்னால் இரண்டாவதாக முதல் சூரா சூரத்தில் முத்தசி இறக்கப்படுகிறது இந்த சூரா முதல் சூரா இறங்கியதன் பின்னால் ஹசரத் ரசூல் உல்லாஹி சல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் பயப்பட்டவர்களாக நடுங்கியவர்களாக காய்ச்சலால் பீடிக்கப்பட்டு போத்தியவர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் அலா ஒருமுறை ஒரு பள்ளத்தாக்கிலே அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஹசரத் ரசூல் சல்லு அவர்கள் ஒரு சத்தம் அவர்களுக்கு கேட்கிறது அங்கும் இங்கும் திரும்பி பார்க்கிறார்கள் யாரையும் காணவில்லை மேலே பார்கிறார்கள் அலகி சலாத்து அஸ்லாமர்கள் அவர்கள் படைக்கப்பட்ட அந்த தோற்றம் மேலே பார்வையை உயர்த்தி எங்கு பார்த்தாலும் அலஹி சலாத்து அஸ்லாமருடைய தோற்றம் தான் காணப்படுகிறது இப்படிப்பட்ட நிலைமையிலேதான் சூரத்துள் முத்தசிர் இறக்கப்படுகிறது இந்த சூறாவிலே அல்லாஹு தாலா யா ஐயுகல் முத்தசிர் ஏ போற்றொண்டிருக்கக்கூடியவரே நீங்கள் எழுந்து மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற அந்த ஆயத்து அந்த சூராலே முழுமையாக முதல் முதலாக இறக்கப்பட்ட சூரா சூரத்து முத்தத்தில் இந்த ஆயத்து இறக்கப்பட்டதன் பின்னால் தப்சீருடைய உலமாக்கள் சொல்கிறார்கள் ஹசரத் ரசூல் ஏற்றம் சல்லு அவர்கள் அந்த ஆயத்து பும்பந்தர் என்ற ஆயத்து இறக்கப்பட்டதன் பின்னால் அவர்களுடைய வாழ்நாளில் முழுமையாக சந்தோஷமாக எப்பொழுதுமே தூங்கியது கிடையாது அந்த 23 மூன்று வருட காலமும் அவர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை பரப்ப வேண்டும் தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களை உருவாக்க வேண்டும் உண்மையான முஸ்லீம்கள் உருவாக்கப்பட வேண்டும் அல்லாஹுவை தியானிக்கக்கூடிய விவாதத்தை செய்யக்கூடிய அவரது கட்டளைகளை எடுத்து நடக்கக்கூடிய எடுத்துச் சொல்லக்கூடிய முஸ்லீம்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று வருடங்கள் மக்காவிலும் மதியாவிலும் ஹசரத் ரசூல் அக்ரம் சல்லாஹ் அலைவர்கள் முழுமூச்சாக பாடுபட்டார்கள் அவர்களுடைய அவர்களுடைய அந்த முயற்சியை செய்தன் பின்னால் இஸ்லாத்தை எத்திவைத்தன் பின்னால் அல்லாஹு தாலா அவர்களை தன் பக்கம் அழைத்துக் கொண்டான் அவர்களால் உருவாக்கப்பட்ட முஸ்லீம்கள் தான் ஹசரத் அல்லாஹு அலிபல்லமர்களால் உருவாக்கப்பட்ட அந்த முஸ்லீம்கள் தான் இன்று உலகம் முழுக்க முஸ்லீம்கள் பறந்து செறிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பெரும்பான்மையான முஸ்லீம் நாடுகள் பெரும்பான்மையாக முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஐம்பது முஸ்லீம் நாடுகள் இருக்கின்றன அதேபோன்று நூற்றுக்கும் அதிகமான நாடுகளிலே முஸ்லீம்கள் சிறுபான்மையினராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கணக்கெடுப்பின் உலகத்தில் ஒரு முஸ்லீம்கள் இடையிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லீம்கள் முழு உலகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த கணக்கெடுப்பு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு முழு உலகம் முழுக்க முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள் ஆசியா கண்டத்திலும் ஆப்பிரிக்கா கண்டத்திலும் தான் அதிகமான முஸ்லீம் நாடுகள் காணப்படுகின்றன உலகத்திலே முஸ்லீம்கள் இல்லாத நாடுகள் எந்த நாடும் இல்லை என்ற அளவுக்கு முஸ்லீம்கள் எல்லா நாடுகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் கண்ணியமானவர்களே இந்த முஸ்லீம்கள் நூற்றி ஐம்பது கோடி முஸ்லீம்கள் நூற்றி கோடி முஸ்லீம்கள் உலகத்திலே வாழ்கிறார்கள் அந்த வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய எண்ணிக்கையை சொல்லக்கூடிய நேரத்திலே எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது நாங்கள் பெரும்பான்மையை அடையக்கூடிய அளவுக்கு நாங்கள் முஸ்லீம்கள் பெரும் தொகையானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்று நாங்கள் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆனாலும் கண்ணியமானவர்களே முஸ்லிங்கள் என்று எப்படி பதியப்பட்டிருக்கிறார்கள் என்றால் தாய் தந்தையர்கள் முஸ்லீம் என்றால் என்ன இனம் என்ன மதம் இவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்ன மார்க்கத்துக்குரியவர்கள் என்ற அடிப்படையிலேதான் இந்த கணக்கு பதியப்பட்டிருக்கிறது முழுமையாக முன்னைய சகாபாக்கள் இருந்தது போன்று முன்னாள் சென்ற சலபு சாலிஹீன்கள் இருந்தது போன்று உல் இஸ்லாத்தை பின்பற்றியவர்கள் முஸ்லீம்கள் என்று பதியவில்லை அல் குரானை முழுமையாக பின்பற்றியவர்கள் தான் என்று பதியப்படவில்லை அக்ரம் சல்லா உலமுருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றியவர்கள் முஸ்லீம்கள் முழுமையாக பின்பற்றக்கூடியவர்கள் இவர்கள் முஸ்லீம்கள் என்ற அடிப்படையிலே எல்லாம் அந்த முஸ்லீம்கள் கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் தாய் தந்தையர்கள் முஸ்லீம்கள் இனம் எது என்ற அடிப்படையிலே தான் பதியம் வாழ்க்கை வழிமுறைகளை அணு அணுவாக பின்பற்றக்கூடிய முஸ்லீம்களை சஹாபாக்களை ரசூல் உருவாக்கினார்கள் அந்த முஸ்லீம்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று பார்த்தால் கண்ணியமானவர்களே குறிப்பிட்ட ஒரு தான் குறிக்கிறோம் உலகம் முழுக்க இருக்கிறோம் எல்லா கண்டங்களிலும் இருக்கிறோம் எல்லா நாடுகளிலும் இருக்கிறோம் எங்களுடைய பகுதிகளிலும் நிறைய முஸ்லீம்கள் குடியேறிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு புறத்திலே கண்ணியமானவர்களே நாங்கள் நபிகளார் சொன்ன அந்த முஸ்லிங்களுடைய கூட்டத்திலே சேர்ந்திருக்கிறோமா முஸ்லீம்களுக்கு இருக்க வேண்டிய தன்மைகளுடைய இருக்கிறோமா குரான் இருக்கிறது குரானுடைய கட்டளை எங்களிடத்திலே இருக்கிறதா குரானுடைய எத்தனை யாயத்துக்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது அதரஸ் அல்லா வசலம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் காட்டிய அந்த வழிமுறைகளில் என்னுடைய வாழ்க்கையில் என்ன வழிமுறைகள் இருக்கின்றன என்று பார்க்கக்கூடிய நேரத்திலே எத்தனை இருக்கிறது என்பதை விட இருக்கிறதா இல்லையா என்று பார்ப்பது பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் தீனு இஸ்லாம் எங்களுக்கு மத்தியிலே இருக்கிறது ஒரு கூட்டத்தினர்கள் அல்லாஹுக்கு நெருக்கமானவர்கள் அல் குரான் படி அமல் செய்து கொண்டு அல்ல வாழ்க்கை வழிமுறைகள் காட்டப்பட்ட பிரகாரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வரக்கத்தின் மூலமாகத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் உண்மையிலேயே இன்று உள்முழு உலகத்தையும் முழு உலகத்தையும் நிர்வகிக்கக்கூடிய அந்த எகூதிகளுடைய எண்ணிக்கை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு கோடியே நாற்பத்தி லட்சம் ஒரு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் மக்கள் தான் இந்த உலகத்திலேதிகள் வாழ்கிறார்கள் ஒரு முஸ்லீமுக்கு நூறு ஒரு எகூதிக்கு நூறு முஸ்லீம் என்ற அளவிலே நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு எகூதிக்கு நூறு முஸ்லீம்கள் அளவு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எகூதிகளுக்கு எந்த பயமும் கிடையாது எந்த நாட்டின் மீது போர் தொடுக்க வேண்டுமோ அந்த நாட்டின் மீது போர் எடுப்பார்கள் எந்த நாட்டின் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டுமோ அவருடைய உதவியோடு நிர்பந்தித்து அந்த நாட்டின் மீது பொருளாதார தடையை விதிப்பார்கள் எவர்களுக்கு அநியாயம் செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு அநியாயம் செய்வார்கள் அவர்களை யாராலும் கேட்க முடியாது காரணம் என்னவென்றால் கண்ணியமானவர்களே அந்த ஒரு கோடியே நாற்பத்தி லட்சம் மக்கள் அந்த எகூதிகள் உண்மையான முஸ்லீம்கள் தான் அவர்களுடைய எதிரிகளாக அவர்கள் பார்க்கிறார்கள் உண்மையான முஸ்லிம்களுக்கு தான் அவர்கள் பயப்படுவார்கள் உண்மையான முஸ்லீம்கள் கையேந்திலே அவர்கள் அச்சமடைவார்கள் அவர்கள் நடுநடுங்குவார்கள் அப்படிப்பட்ட முஸ்லீம்கள் உலகத்திலே வாழ வேண்டும் என்பது நால்வரைக்கும் அல்லாஹுடைய கட்டளையாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே கண்ணியமானவர்களே முஸ்லிம் என்ற வார்த்தைக்கு அடிபணிதல் தன்னை ஒப்படைத்தல் தன்னை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருதல் முஸ்லீம் என்றால் கண்ணியமானவர்களே அல்லாஹூ தாலாவுடைய கட்டளைக்கு முழுமையாக அடிபணிதல் தன்னுடைய உள்ளத்தை அடிபணிய வைத்தல் தன்னுடைய உறுப்புகளை அல்லாஹூ தாலாவுக்காக அடிபணிய வைத்தல் இவன் தான் உண்மையான முஸ்லீமாக இருந்து கொண்டிருக்கிறோம் முஸ்லீமாக இருந்தும் அந்த அடிபணிதல் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது மிகவும் கைசேதமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது கண்ணியமானவர்களே உலகத்திலே முஸ்லீம்களுக்கு தான் அல்லாஹு தாலா கண்ணியத்தை வைத்திருக்கிறான் கௌரவத்தை வைத்திருக்கிறான் மேலான சிறப்புகளை முஸ்லிம்களுக்கு அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான் தீனு இஸ்லாம் என்பது சாதாரணமான மார்க்கம் அல்ல இது ஆரம்பம் முதல் ஹசரத் ஆதம் அலி இஸ்லாத்து வஸ்லாமர்கள் அறிமுகப்படுத்தியது முதல் இன்று வரைக்கும் இன கயாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த தீனுல் இஸ்லாம் எந்த மதங்கள் எந்த கொள்கைகள் அழிந்தாலும் கூட தீனுல் இஸ்லாம் உலகம் அழிக்கப்படும் வரைக்கும் அல்லாஹுடைய இந்த உலகத்தில் இஸ்லாம் இருந்து கொண்டே இருக்கும் அதனால் தான் உண்மையான முஸ்லீமாக வாழ வேண்டும் என்பதற்காக உண்மையான முஸ்லீமாக ஆக்கிவை என்பதற்காக நபிமார்கள் துவா செய்திருக்கிறார்கள் நபிமார்கள் அவர்கள் முஸ்லீமாக இருந்து கொண்டு யா அல்லா எ உண்மையான முஸ்லிம்களாக வாழச் செய்வாயாக இன்று வாட்சி ஹசரத் இப்ராஹிம் அலி சலாத்து அவர்கள் ஒரு முக்கியமான நபி ஆவார்கள் அவர்களுடைய பிச்சலத்திலேதான் பனு இசவேலர்களுடைய கடைசி நபி ஹசரத் ஐசா அலி சலாத்து அவர்களும் அதேபோன்று ஹசரத் இஸ்மாயில் அலி சலாத்து அஸ்லாமோடைய வழித்தொண்டரில் ஹசரத் முகமது சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்களும் பிறந்திருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு ஹஸரத் இப்ராஹிம் அலை சலாத்து அஸ்லாம் அவர்களும் ஹசரத் இஸ்மாயில் அலிஹி சலாத்து அஸ்லாம் அவர்கள் காபாபை புனர் நிர்மாணம் செய்யக்கூடிய பணி என்பது கண்ணியமானவர்களே அதனை அல்லாஹூ தாலா நல்லவர்களிடத்திலேதான் ஒப்படைப்பாங்க நல்லவர்கள் தான் அந்த காபாவை புனர் செய்திருக்கிறார்கள் அந்த அனைவர்களும் அல்லாஹு தாலாவால் எடுக்கப்பட்ட நல்லவர்கள் ஈமான் உள்ளவர்கள் நபிமார்கள் அந்தந்த காலங்களிலே வாழ்ந்த நல்லவர்கள் மூலமாகத்தான் அந்த காபா புனர் செய்யப்பட்டிருக்கிறது அந்த காபாவை புனர்நிர்மாணம் செய்யக்கூடிய நேரத்திலே காபாபர்களை கட்டக்கூடிய நேரத்திலே ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாமோர்கள் அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமான பல சோதனைகளுக்கு முகம் கொடுத்த நபி ஹசரத் இஸ்மாயில் அலி சலாத்து அஸ்லாமோர்களும் பிரபல்யமான கொரானிலே சம்பவம் கூடப்படக்கூடிய ஒரு நபி ஆவார்கள் அந்த இரண்டு பேர்களும் அந்த சங்கையான புர்ண நிர்மாண வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹூ தலாவிடத்திலே கையேந்துகிறார்கள் நாங்கள் ஒவ்வொரு நல்ல மலை செய்யக்கூடிய நேரத்திலும் கண்ணியமானவர்களே செய்துவிட்டோம் என்று நாங்கள் திருப்தி அடையாது அல்லாஹூ தலாவிடத்திலே கையேந்தி அதனை ஏற்றுக் கொள்ளும்படி துவா செய்வதையும் இந்த ஆயத்தை எங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறது காபாவை புனர் நிர்மாணம் செய்வது என்பது எவ்வளவு ஒரு மகத்தான கண்ணியமான நன்மை தரக்கூடிய நாங்கள் செய்யாப்புக்கும் ஒவ்வொரு ஹஜுக்கும் அந்த இரண்டு நைமார்களுக்கும் முழுமையான கூலிகள் போய் சேர்ந்து கொண்டே இருக்கின்றன அவருடைய பட்டோலைகளுக்கு எங்களுடைய கூலிகள் போய் சேர்ந்து கொண்டே இருக்கின்றன செய்யக்கூடிய ஒவ்வொரு தவாபுக்கும் அவர்களுக்கு கூலி கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன அவர்கள் சொல்லுகிறார்கள் தப்பனா யார் வாங்க செய்கின்ற இந்த அமலை இந்த காபாவுடைய இந்த புனர் நிர்மாண வேலையை தகப்பல் மீனா நீ இதனை ஒப்புக் கொள்வாயாக நீ மிகவும் அறிந்தவனாக இருக்கிறாய் நீ மிகவும் கேட்கக்கூடியவனாக இருக்கிறாய் இந்த அமலை நீ ஒப்புக் கொள்ளுவாயாக எங்களுடைய இந்த செயலை நீ ஒப்புக்கொள்ளுவாயாக என்று அவர்கள் துவா கேட்கிறார்கள் ரப்பனா எங்களுடைய ரப்பே உனக்கு அடுத்த சொல்கள்த்தான பணிவுடைய புனிர்மான அவ இருவர்களும் நபிர்கள் ஏற்கனவே முஸ்லீம்கள் முஸ்லிமான அந்த இரண்டு நைமார்களும் அல்லாஹுக்கு நெருக்கமானவர்கள் அல்லாஹ்டத்திலே எப்படி துவார் செய்கிறார்கள் உனக்கு அடிபணியக்கூடிய உறுதியான முஸ்லீம்களாக எங்களை ஆக்குவாயாக இன்று துவார் செய்திருக்கிறார்கள் தப்தீருடைய உலமாக்கல் இதற்க சொல்லக்கூடிய நேரத்திலே அவர்கள்ஸ்லீமாக இருந்து கொண்டு ஏன் எத முஸ்லீமாக ஆக்குவாயாக என்று துவா செய்திருக்கிறார்கள் என்றால் உண்மையான முஸ்லீம்களாக உறுதியான முஸ்லீம்களாக நிலைத்திருக்கக்கூடிய முஸ்லீம்களாக இஸ்தாமத்தான முஸ்லீம்களாக எங்களை ஆக்குவாயாக என்று அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள் என்றால் கண்ணியமானவர்களே நானுண்டீங்களும் நாங்களும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹு இடத்திலே என்னை என்னை அல்லாஹூ தாலாவிடத்திலே அது மட்டுமல்லாமல் அவர்கள் அந்த துவாவிலே சொல்லுகிறார்கள் பிச்சலங்களிலே நீ எங்களுடைய பிச்சலங்களிலே நீ உனக்கு வழிபடக்கூடிய ஒரு உண்டு பண்ணுவாய் நீ எங்களுக்கு இந்த அச்சுடைய காட்டி தருவாயாக நீ எங்களுடைய சௌபாக்களை ஏற்றுக்கொள்வாயாக எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று அவர்கள் துவா செய்திருக்கிறார் செய்யக்கூடிய அமல் ஒரு நல்லமல் அங்கே எங்களுக்கு உணர்த்துகிறார்கள் ஒன்றே முஸ்லீம்களாக இருப்பது மட்டுமல்ல உறுதியான முஸ்லீம்களாக இருப்பதற்காக அல்லாஹுடத்திலே கையேந்தாக இருப்பதற்காக கையேந்த வேண்டும் ஒருவர் வந்து சொல்கிறார்கள் நீங்கள் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்றார்கள் எப்பளவோ விஷயங்கள் உபதேசிக்க இருக்க அந்த சகாபிக்கு சொன்ன விஷயம் நீங்கள் அல்லாஹு அதே போன்று நீங்கள் உறுதியாக இருங்கள் என்ற இரண்டாவது முறையும் கேட்டார்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள் அதே நீங்கள் உறுதியாக இருங்கள் என்றார்கள் விஷயத்திலே கண்ணியமானவர்களே விவாதத்துடைய விஷயங்களை எடுத்து பாருங்கள் இன்று நாங்கள் சுபகுடைய தொழுகையை தொழுதால் ஒரு வாரத்துக்கு சுபகு தொழுகை கிடையாது ஒரு நாள் தொழுதால் ஒரு மாதத்துக்கு கிடையாது தொழுதால் ஒரு நாள் தொழுதால் அடுத்த நாள் கிடையாது இன்று தகஜூ தொழுதால் நாளை தகஜூக்கு கிடையாது இன்று குரான் நாளை குரான் ஓதுவது கிடையாது இன்று சதக்கா செய்தால் நாளை சதக்கா செய்வது கிடையாது இன்றொரு துவாவை நாங்கள் ஓதினால் கிடையாது இனி எப்பொழுதுமே செய்யாத அளவுக்கு எங்களுடைய அமல்கள் இருந்து கொண்டிருப்பதால் இஸ்தாமத்துக்காக இன்னொரு விஷயத்தை நிரந்தரமாக செய்வதற்கு அல்லாஹு இடத்திலே கையேந்த வேண்டும் அதே போன்று நல்லமல்கள் செய்துவிட்டால் நாங்கள் விட்டு வருகிறோம் இருக்கிறேன் கண்ணியமானவர்களே இந்தியது எங்களுக்கும் எங்களுடைய அரபுக்கும் மட்டும்தான் இத்தனை குரான்களை நான் ஓதியிருக்கிறேன் ஒருவர் இருக்கிறார் அந்த மனிதரை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லலாம் உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லலாம் நாங்கள் செய்யக்கூடிய சதத்தாக்கள் தான தர்மங்கள் அதேபோன்று ஓதக்கூடிய பிரான் சிலாவத்துக்கள் நாங்கள் சொல்லக்கூடிய தொழுகைகள் அனைத்தையுமே கண்ணியமானவர்களே அந்த ரகசியம் எங்களுக்கும் ரப்புக்கும் இடையிலே பாதுகாக்கப்பட வேண்டிய ரகசியங்கள் ஆனால் இன்று நாங்கள் ஏதோ அது எங்களுடைய ஒரு குறைபாடு என்று தான் சொல்ல வேண்டும் நானும் தான் நீங்களும் தான் அதனை நாங்கள் செய்யக்கூடிய விவாதத்துக்களை வெளிப்படையாக சொல்லி அதன் மூலமாக நாங்கள் சந்தோஷப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம் அது உற்சாகப்படுத்துவதற்காகவே தவிர வேறு எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் அதனை சொல்லக்கூடாது அது மட்டுமல்லாமல் அந்த இசை காமத் செய்யக்கூடிய நாங்கள் ஒவ்வொரு அமலிலும் இசைகாமத்தாக இருப்பதுடன் அடுத்ததாக இஹ்லாசுடைய நீயத்தை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும் நான் அல்லாவுக்காக வேண்டித்தான் செய்தேன் என்ற அந்த நீயத்திலும் எப்பொழுதுமே நாங்கள் உறுதியாக இருந்து கொள்ள வேண்டும் அதேபோன்று அல்லாஹூ தாலா அந்த ஆயத்துக்களை தொடர்ந்து அல்லாஹூ தாலா சொல்கிறான் புதல்வர்களுக்கு ஏனையவர்களுக்கு அந்த கடைசி நேரத்திலே நீங்கள் யாரை வணங்குவீர்கள் நீங்கள் முஸ்லீமாகத்தான் ஆக வேண்டும் அல்லாஹுக்கு அடிபணியக்கூடியவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்று வசியத்தை செய்திருக்கிறார்கள் எனவே கண்ணியமானவர்களே நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹு தலாவிடத்தில் உண்மையான சத்தியமான தூய்மையான முஸ்லிம்களாக ஆகுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் அதே போன்று உறுதியான முஸ்லிம்களாக நாங்கள் எங்களை ஆக்கிக்கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா ஒரு முஸ்லிம் சரிவர நடப்பானாக இருந்தால் அவனது பிச்சலங்களை அல்லாஹு பாதுகாப்பை பிள்ளைகள் அவர்களும் முஸ்லீமாக ஆக வேண்டும் என்று எப்படி அசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாமர்கள் துவா கேட்டார்களோ ஹசரத் இஸ்மாயில் அலி இஸ்லாமர்கள் துவா கேட்டார்களோ இதே போன்று நாங்களும் துவா கேட்க வேண்டும் கண்ணியமானவர்களே சில சமயங்களிலே அல்லாஹூ தாலா பாதுகாக்க வேண்டும் களிமா சொல்லி இருக்கக்கூடிய அல்லாஹு தாலாவிடத்திலே கையேண்ட கூடிய எங்களுடைய பிச்சலங்களில் அல்லாஹுக்கு சிறுக்களிக்கக்கூடிய இணை வைக்கக்கூடிய மக்கள் உருவாகிவிடக் கூடாது சிறிது காலத்துக்கு முன்னால் ஒரு சகோதரர் அந்நியர்கள் இறந்துவிட்டால் அவர்களுடைய மரண அறிவித்தலை மரண அறிவித்தலை அறிவிப்பதற்காக போஸ்டர்கள் ஒட்டுவார்கள் என்னிடத்திலே கொண்டு வந்து ஒரு போஸ்டரை நீட்டினார் ஒரு பகுதியில் ஒரு பெண்ணுடைய பெயர் போடப்பட்டிருக்கிறது சுபைதா உம்மா என்ற பெயரும் போடப்பட்டிருக்கிறது முஸ்லிமான ஒரு பெண் அந்நியொருவரை திருமணம் செய்து அந்நியிருமணம் செய்து அந்தமையிலே அவர்கள் மரணித்திருக்கிறார்கள் அவ்வா அவருடைய பிரகாசமாக்க வேண்டும் அவர்களுடைய கணவன் சார்ந்தவர்கள் அவர்களும் கடை எப்படி அந்நியர்கள் அடக்கம் செய்யப்படுவார்களோ பெட்டியிலே கொண்டு போய் தான் அவர்களை அடக்கம் செய்திருக்கிறார்கள் அப்படியாக இருந்தால் அவருடைய பிள்ளைகள் பிள்ளைகளும் சிறுக்கு வைக்கக்கூடியவர்களாக ஏனைய வணக்கத்தலங்களுக்கு சென்று வணங்கக்கூடியவர்களாகத்தான் அந்த பிள்ளைகளும் இருக்கிறார்கள் ஒரு முஸ்லிமுடனான தந்தைக்கு பிறந்த முஸ்லிமின் தாயின் வயிற்றில் பிறந்த ஒரு முஸ்லிமான ஒரு பெண் அந்நியர்களுடைய அந்த அடக்கம் செய்யக்கூடிய விதத்திலே அடக்கம் செய்யப்படுகிறார் அவருடைய கணவன் ஒரு அந்நியவர் அவருடைய பிள்ளைகள் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் இப்பொழுது உலகத்திலே ஒரு முஸ்லிமான பெண் அல்லாஹை வணங்கிய ஒரு பெண்ணுடைய பிச்சலத்தில் அல்லாஹுக்கு அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய சிறுக்கு வைக்கக்கூடிய ஒரு சமுதாயம் அங்கே உருவாக்கிறது இதிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹூ தாலாவிடத்திலே நாங்கள் எந்த ஒரு அமலை செய்துவிட்டும் திருப்தி கொள்ளக் கூடாது நான் முழுமையான ஈவான் உள்ளவனாக இருக்கிறேன் நான் உறுதியான முஸ்லீமாக இருக்கிறேன் என்று உறுதி கொள்ள வேண்டும் ஆனால் அந்த உறுதியின் மூலமாக நாங்கள் பலகீனமடைந்துவிடக் கூடாது அல்லாஹு தாலாவிடத்தில் மௌத்து வரைக்கும் இசகாமத்தையும் அல்லாஹு தாலாவுடைய லெஹாவையும் நல்லவர்களாக நீ எங்களை ஆக்குவாயாக சௌபாய சௌபாவை என்று துவா கேட்கக்கூடியவர்களாக ஒவ்வொரு பொழுதையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் நாங்கள் கழிக்கக்கூடியவர்களாக ஆகிவிட மேலும் அதே போன்று முஸ்லீம் என்று சொல்லப்படக்கூடிய நேரத்தில் தீனு இஸ்லாத்தில் ஒருவர் இன்று களிமா சொல்லி நுழைவாகிறதாக இருந்தால் அவர் ஆரம்ப படித்தரம்தான் ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லிமுடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் முஸ்லிம் என்பதை அடுத்த கட்டம் ஒரு மூமீனாக இருப்பதாக இருந்தால் எல்லா முஸ்லீம்களும் மோமீன்கள் அல்ல ஆனால் எல்லா மோமீன்களும் முஸ்லீம்கள் தான் எல்லா முஸ்லீம்களும் மூமீன்கள் அல்ல நான் ஒரு மூமின் என்று ஒரே யாராலும் கூற முடியாது அந்த அளவு உறுதியாக இருந்தால் ஆறு விஷயங்கள் அவனோட அல்லாஹை கொண்டும் அவனது தூதர்மார்களை கொண்டும் மலார்க்காமார்களை கொண்டும் வேதங்களை கொண்டும் கயாமத்துடைய நாளை கொண்டும் நல்லகெட்ட விஷயங்கள் அனைத்தும் அல்லாஹுடைய கட்டளைப்படிதான் நடைபெறுகின்றன என்ற விஷயத்திலே பூரணமான உறுதி அதிலே உறுதியானவர்களுக்கு மட்டும்தான் நான் ஈமான் உள்ளவன் நான் ஒரு சாதாரணமாக சொல்லுவதாக இருந்தால் அந்த அளவுக்கு இதனை அல்லாஹு சொல்லுகிறான் பனு அசத் என்ற ஒரு கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் வந்து சொல்கிறார்கள் கிராமப்புறத்தைச் சேர்ந்தவர்கள் நாட்டுப்புறத்தை சேர்ந்த சில சகாபாக்கள் பனு அசத் கூட்டத்தினர்களை சார்ந்தவர்கள் அவருடைய விஷயத்திலே சதகாவுடைய ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி வந்தார்கள் எந்த ஒரு விஷயமும் கூறப்பட்டிருக்கிறது அந்த பனு அசத் கூட்டத்தைச் சேர்ந்த சிலர் வந்து நபிகிடத்தில் சொல்கிறார்கள் காலத்தில் அராபு அந்த நகர் அந்த வந்த மக்கள் அல்லாஹு அந்த ஹசாவுடைய தூதர் ஹசரத் ரசூலம் சல்லாஹரிடத்திலே சொல்கிறார்கள் ஆமன்னா காலத்தில் ஆராபு ஆமண்ணா நாட்டுப்புறவாசிகள் நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னார்கள் ஈமான் கொள்ளவில்லை நீங்கள் இஸ்லாமானவர்களாக முஸ்லிம்களாகத்தான் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தாலா அவர்களிடத்திலே சொல்லுகிறார் வலம்மா எதுக்குள்ள ஈமான் குழுக்கும் அவர்களிடத்திலே ஈமான் உள்ளவர்களாக அவர்கள் இருப்பார்களாக இருந்தால் அல்லாஹுடைய கட்டளைகளை அவர்கள் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் எனவே கண்ணியமானவர்களே சாதாரணமாக ஒருவருக்கு நான் ஒரு மூமி வார்த்தையை அவர் உறுதி கொள்ளாத வரை அவரால் அந்த வார்த்தையை கூற முடியாது இஸ்லாமாக இருந்தால் ஒரு முஸ்லீமாக இருந்தால் இஸ்லாத்திலே நுழைவானாக இருந்தால் அவனுக்கு அடிப்படையான கட்டாயமான தன்மைகள் அவரிடத்திலே வரவேண்டி இருக்கிறது அதனால்தான் ஒரு முறை ஹசரத் ரசூல் அகரம் அலிவா சாஹாபாக்களுடன் உட்கார்ந்து இருக்கிறார்கள் ஹசரத் முனைவர் ஹத்தாபூர் அலி அல்லாஹு தால சொல்கிறார்கள் நபியவர்களிடத்திலே நாங்கள் உட்கார்ந்து வந்திருந்தோம் இது கலா அலைனா ஒரு மனிதர் திடீர் என்று அங்கே வந்தார் தியாபி அவருடைய ஆடைகள் எல்லாம் மிகவும் வெண்மையாக இருந்தது அவருடைய தலைமுடிகள் இருந்து திடீரென்று வந்தவர் பிரயாணத்தில் வந்தவர் என்ற அடையாளமும் அவரிடத்திலே தெரியாது அதே போன்று வந்தவர் யார் என்பதும் எங்களுக்கு தெரியாது அவர்கள் வந்து ஹதரத் அக்கரம்லாஹ் அலி வஸ்லாமர்கள் அத்தகையிலே உட்காரக்கூடிய அந்த இருப்பிலே உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் வந்து வந்தவர் அத்தகையாத்துடைய இருப்பிலே இருந்து நபியுடைய முழங்காலுடன் முழங்காலை சேர்த்து தன்னுடைய இரண்டு தொடைகளிலும் தங்களுடைய இரண்டு கைகளையும் வைத்து படிக்கூடிய ஒரு மாணவன் கேட்கக்கூடிய ஒரு மாணவன் எப்படி தன்னுடைய ஆசான் இடத்திலே உட்கார்ந்து கேட்டு அதிக ஒழுக்கத்தோடு பாடம் கற்றுக் வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறது வந்து உட்கார்ந்தார்கள் உட்கார்ந்து அவர்கள் நீங்கள் எனக்கு இஸ்லாத்தை பற்றி அறிவித்து சொன்னார்கள் இஸ்லாத்துடைய ஐந்து கடமைகளையும் சொன்னார்கள் அதேபோன்று அல்லாவுடைய திரு தூதர் ரசூல் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் நீங்கள் தொகையை நிலைநாட்ட வேண்டும் நோன்பு நோக்க வேண்டும் ஹஜ்டைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த தீனுல் இஸ்லாத்தை சொல்லிக் கொடுத்தார்கள் கண்ணியமானவர்களே அடிப்படையான கடமைகளில் ஒன்றுதான் தொழுகை இந்த தொழுகை எங்களிடத்திலே சரிபெற நிறைவேற்றப்படவில்லை என்றால் எங்களுக்கு சரியான முஸ்லீம் என்ற பெயரை சொல்ல முடியாது வசதி இருந்தவர்கள் தக்காத்து கொடுப்பார்கள் சக்தியுள்ளவர்கள் நோன்பு விடுப்பார்கள் ஆனால் தொழுகை என்பது அனைவர்களுக்கும் மரண தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கும் எந்த முறையிலே தொழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தொழுகை இல்லை என்றால் ஒரு முஸ்லீம் அவன் உண்மையான ஒரு முஸ்லீமாக இருக்க முடியாது எங்களிலே எத்தனை பேர்கள் தொழுகையை நிறைநாட்டுகிறோம் எங்களின் சாரி தந்தையில எத்தனை தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள் சகோதர சகோதரிகளில் எத்தனை பேர்கள் நிலைநாட்டுகிறார்கள் பிள்ளைகள் தொழுகையை நிலைநாட்டுகிறார்களா இவர்கள் நிலைநாட்டுகிறார்கள் என்றால் உண்மையான நிலைநாட்டவில்லை என்றால் இவர்கள் முஸ்லீம்களா உண்மையான அவர்களுக்கு உள்ளத்திலே பக்குவம் இருக்கிறதா என்று யோசித்து பார்த்த கண்ணியமானவர்களை மிகவும் கவலையான விஷயம்தான் நாங்கள் பலகீனமானவர்களாக இருக்கிறோம் கேட்டுக்கொள்கிறேன் அனைவர்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது கண்ணியமான எங்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன குரானுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லாமல் நாங்கள் உண்மையான முஸ்லீம்கள் எடுத்து நடக்காமல் நாங்கள் அந்த கூட்டத்திலே சேர முடியுமா நாங்கள் இதுவரைக்கும் குரானை பின்பற்றவில்லை என்றால் நபியுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றவில்லை என்றால் எப்பொழுது நாங்கள் பின்பற்ற போகிறோம் ஒரு நிகாவுடைய மஞ்சள் சொந்தால் வளி மா வீட்டுக்கு செல்லக்கூடிய சகோதரர்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் வலி மாவீட்டுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு இஷாவுடைய தொழுகை கிடையாது மனமானாக இருந்தாலும் உடுத்திருக்கக்கூடிய அந்த சிலருக்கு சிலர் அதிலே விதிவிலக்கானவர்கள் தொழுவிட்டுத்தான் செல்வார்கள் அநேக மாணவர்கள் கலட்ட முடியாததற்காக வேண்டி இஷாவுடைய தொழுகை அவர்கள் சொல்லாமல் இருக்கிறார் எங்கரமான ஒரு நிலைமை அது மட்டுமல்லாமல் அழைக்கக்கூடியவர்கள் இஷாவை தொழுகு விட்டு எங்கு வேண்டாலும் போகலாம் இஷாவுடைய தொழுகை மணமகனுக்கும் கிடையாது மணமகளுக்கும் கிடையாது மகனுவுக்கு முன்னாலேயே அங்கே கொண்டு போய் மணமகளை உட்கார வைக்கிறார்கள் உடுப்பாட்டப்பட்டதன் பின்னால் மேக்கப் செய்யப்பட்டதன் பின்னால் எங்கே இஷா தொல போகிறார்கள் அழைக்கக்கூடியவர்களையும் நேர காலத்தோடு அழைக்கிறார்கள் எங்களை அழைக்கக்கூடிய யாரும் கோபித்துக் கொள்ளக்கூடாது எங்களை அழைக்கக்கூடியவர்களும் இஷாவுக்கு அதான் சொல்வதற்கு முன்னால் வந்து சேருங்கள் என்று சொல்லுகிறார்கள் அங்கே சென்றால் இஷாவுடைய தொல்கையை தொழிலுக்கு ஏற்பாடுகளை பார்த்தால் எந்த ஒரு ஏற்பாடும் கிடையாது இஷா தொல்கையை தொழவில்லை என்பதற்கு எந்த ஒரு கவலையும் இல்லாதவர்களாக எங்களுடைய விஷயங்களை செய்யக்கூடிய நேரத்திலே அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும் உண்மையிலேயே கண்ணியமானவர்களே அல்லாஹுடைய வரக்கத்தும் ரஷமத்தும் நல்ல ஒரு குடும்பம் எங்கே உருவாக்கப் போகிறது அல்லாஹூ தாலா நல்ல குடும்பங்களை உருவாக்கி தர வேண்டும் படிப்பினைக்காக வேண்டி நான் சொல்லுகிறேன் எத்தனையோ வீடுகள் நாங்கள் வெளியிலே சுற்றுலா செல்கிறோம் ஆக்குவதற்கு அவிப்பதற்கு தங்குவதற்கு இடஒதுக்கிக் கொள்கிறோம் நேலகாலத்தோடு தொழுகைக்கு ஒரு முசல்லா கொண்டு போவது கிடையாது தொடரக்கூடிய விஷயத்தை யாரும் பேசுவது கிடையாது சில மக்கள் செல்கிறார்கள் தொழுகிறார்கள் அழகான முறையிலே கடமைகளை நிறைவேற்றுவர்கள் சிறுபகுதியில் இப்படி செய்கிறார்கள் பெரும் பகுதியினர்களுக்கு மூன்று நாட்கள் சுற்றுலா திப்போனார்கள் என்றால் மூன்று நாட்களும் தொழுகை கிடையாது இப்படிப்பட்ட ஒரு நிலவையில் இருக்கக்கூடிய நாங்கள் உண்மையான முஸ்லீம்கள் என்று எங்களை சொல்லுவதாக இருந்தால் அந்நியர்கள் இஸ்லாத்திலே வந்து சேருவார்களா இல்லையெனின் எங்களை கண்டு ஓடுவார்களா நாம் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் உண்மையை விளங்கிக் கொள்வதற்காக சொல்கிறேன் அந்நியர்களிடத்தில் ஒரு தப்பான அபிப்பிராயம் எங்களை பற்றி இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் நாங்கள் தான் வியாபாரம் செய்யக்கூடிய நாங்கள் வியாபாரத்திலே நிதம் கிடையாது எங்கே ஒருவரை ஏமாற்ற வேண்டும் ஏமாற்ற முடியும் என்ற அடிப்படையிலே பேசுகிறோம் ஆளை ஏமாற்றி விடுகிறோம் பாதிக்கப்பட்டவர் ஒருவர் மட்டும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நூறு பேனை சொல்லுவார் நூறு பேர்களிடத்திலே சொன்னால் நூறு குடும்பத்திலே எங்களை பற்றி ஒரு கெட்ட நம் அங்கே அது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் எங்களுடைய பகுதிகளை நாங்கள் ஊத்தை வீசக்கூடிய ஊ வீசக்கூடிய விஷயத்திலும் அந்நியவர்கள் தப்பிப்பு ராயம் எங்களை பற்றி கொண்டிருக்கிறார்கள் உண்மைகளே நான் அதாவது நாங்கள் எங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லுகிறேன் சில சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஹெரோயின் பாவிக்கக்கூடிய ஒரு இடத்திலே ஒரு நூறு ரூபாய் ஐம்பது ரூபாயை கொடுத்து ஊத்தையை கொடுக்கிறார்கள் இதனை கொண்டு போய் உரிய இடத்திலே வீசும்படி கொடுத்தால் அவர்கள் உரிய இடத்திலே வீசுவார்களா யாரது ஒரு வீட்டுக்கு முன்னால் அதனை வைத்து விட்டு ஏசப்படுகிறது முஸ்லிம் சமூகத்துக்கு ஏசப்படுகிறது உண்மையாகவே போட கூட பாதைகளே போட்டு சொல்ல செல்லக்கூடியவர்கள் அனைவர்கள் முஸ்லீம்கள் அல்ல ஏனைய மதத்தை சார்ந்தவர்களும் ஏனையை இனத்தை சார்ந்தவர்களும் அவர்கள் ஊத்தைகளை வீச்சுவிட்டு சொல்கிறார்கள் செல்கிறார்கள் ஆனால் அந்த அனைத்து பேர்களும் எங்களுக்கு தான் வந்து சேர்கின்றனர் ஒரு பகுதியிலே எங்களுடைய ஊரிலே ஒரு பகுதியிலே தான் கண்ணியமானவர்களே இரவு நேரத்திலே போலீஸ் அதிகாரிகளும் ஏனையவர்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட இரவு நேரத்திலே ஊத்தை வீட்டக்கூடிய முப்பது பேர்களை பிடித்திருக்கிறார்கள் அந்த முப்பது பேர்களில் இருபத்தி ஏழு முஸ்லீம்கள் மூன்று அந்நியவர்கள் இதனை அந்நியவர்கள் அந்நியவர்களுக்கு சொல்ல மாட்டார்களா அதனை கேள்விப்பட்டால் எங்களை எப்படி நினைப்பார்கள் அதனால் எங்களுடைய ஊத்தையை எங்கேயாவது வைத்துச் செல்ல வேண்டும் என்று யாரும் நினைக்க கூடாது உரிய இடத்தில் நீங்கள் அதனை வீசவில்லை என்றால் கண்ணியமானவர்களே அதுவும் ஒரு அநியாயம் தகுதி இல்லாத இடத்தில் ஒரு பொருளை வைப்பது அதுவும் அநியாயமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே ஊருடைய அந்நியவர்களுக்கு நாங்கள் இஸ்லாத்திலே விஞ்ஞானத்தைப் பற்றி குரான் விஞ்ஞானத்தை சொல்லுகிறது பொருளியலை பற்றி சொல்லுகிறது அதே ஏனைய மருத்துவத்தை பற்றி சொல்லுகிறது புவியியலை பற்றி சொல்லுகிறது வானவியலை பற்றி சொல்லுகிறது என்றெல்லாம் நாங்கள் பெருமையாக பேசுவது மட்டுமல்ல முன்மாதிரியான ஒரு முஸ்லீமாக நாங்கள் வாழ பழகிக் கொள்ள வேண்டும் வாகனங்களிலே போகக்கூடிய சகோதரர்களும் தான் ஊட்டை வீட்டக்கூடிய சகோதரர்களும் தான் ஏனைய கடைகளில் பொருட்கள் வாங்கக்கூடிய சகோதரர்களும் தான் எங்களை பார்த்து அந்நியவர்கள் உண்மையானவர்கள் இவர்கள் தான் தூய்மையானவர்கள் இவர்கள் தான் இவர்களை பற்றி யார் குறை கூறுவது என்று அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுடைய நடத்தைகள் மாற வேண்டும் எங்களுடைய நடத்தைகள் துருநாட்டம் அடிக்கக்கூடிய விதத்திலே நூற்று அல்லாஹுமானூலுக்கும் மாறுபட்ட நிலைமையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு முஸ்லீம்கள் சிறந்தவர்கள் கண்ணியமானவர்கள் குரானில் அனைத்தும் கூறப்பட்டிருக்கிறது இன்று அது உண்மையாக இருக்கிறது உண்மையிலே குரானை அல்லாஹு ஒரு மோஜிதாவாக நபியவர்களுக்கு இறக்கிறார் அந்த குரான் கியாமத்தினால் வரைக்கும் இந்த உலகத்திலே என்னென்ன அற்புதங்கள் இருக்கின்றனோ அனைத்தையும் அது காட்டிக் கொண்டே இருக்கும் அதனை யாராலும் இயலாமலாக்க முடியாது அந்த குரானை போன்றோண்டு யாராலும் கொண்டு வரவும் எந்த துறையிலே ஆராய்ச்சி செய்தாலும் அந்த துறையிலே அதற்கு பதில் இருக்கும் ஆனால் சஹாபாக்கள் இருந்த காலத்திலே குரானை பின்பற்றினார்கள் இது குரானுடைய சிறப்பு சார்ந்தது ஆனால் புரான் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா இல்லையா என்று பார்த்தால் இருக்கிறதா இல்லையா என்பதை நாங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் எனவே இன்றிருக்க கூடிய எல்லா மக்களும் அன்னியர்கள் அவர்கள் எங்களை பார்க்கிறார்கள் நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதற்காக நாங்கள் முஸ்லீம்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்கிறார்கள் நலவாக நடக்க அழகாக நடக்க முஸ்லிங்கள் நல்லவர்கள் என்று காட்ட ஒரு கூட்டத்தினர்கள் முயற்சி செய்ய இன்னொரு கூட்டத்தினர்கள் அனைவர்களும் இப்படித்தான் என்று சொல்வது போன்று அசிங்கமாக நடந்து கொண்டிருக்கிறார் எனவே மீதமாக நட்புடமுள்ளவர்களாக நன்னடத்தையுள்ளவர்களாக உண்மையான முஸ்லீம்களாக நாங்கள் வாழ பழங்கொள்ள வேண்டும் அதனால் தான் அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் முஸ்லிமை பற்றி ஒரு முஸ்லீம் எப்படி இருக்க வேண்டும் சொன்னார்கள் சகோதரன் என்று சொன்னார்கள் ஒவ்வொரு முஸ்லீமுக்கு சகோதரனாக இருக்கிறோமா சகோதரனாக இருந்தால் அவனை பற்றி தீயணை நினைக்கக்கூடாது அவனுக்கு நலவுகள் செய்ய வேண்டும் அவனுக்கு உதவிகள் செய்ய வேண்டும் அவனுடைய கஷ்டத்திலே பங்கு கொள்ள வேண்டும் சந்தோஷத்திலே பங்கு கொள்ள வேண்டும் அவனுக்கு உதவியொத்தாசைகள் செய்ய வேண்டும் ஆனால் நாங்கள் இன்று அப்படி நடக்கிறோமா உண்மையான முஸ்லீம் என்றால் அவன் இன்னொரு முஸ்லீமுக்கு எல்லா முஸ்லீம்களுக்கும் சகோதரனாக இருப்பான் அது மட்டுமல்ல ஒரு நாளும் அநியாயம் செய்ய மாட்டான் அவனை ஏச மாட்டான் பேச மாட்டான் அவனுக்கு அநியாயம் செய்ய அவனை ஏமாற்ற அவனுக்கு யாராவது அநியாயம் செய்யக்கூடிய நேரத்திலே சல்லாஹூ அலையுஸ் அவர்கள் சொன்னார்கள் வலா யூஸ்லிம் அவனுக்கு யாராவது அநியாயம் செய்ய பார்க்கிறார்கள் அவனுக்கு ஏதும் கஷ்டம் கொடுக்க பார்க்கிறார்கள் அதனை தடுக்க சக்தி இருந்தால் அதனை தடுப்பது ஒரு முஸ்லிமுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது சொல்லிவிட்டு உதவி செய்வதற்காக வேண்டி இருக்கும் காலமெல்லாம் அந்த உதவி செய்யக்கூடிய மனிதனுக்கு உதவி செய்வதற்காக அல்லாஹு அவனுடன் இருப்பான் என்று சொன்னான் சொன்னார்கள் யார் ஒரு முஸ்லீமுடைய கஷ்டத்தை உலகத்திலே நீக்குகிறானோ ஒரு முஸ்லீமுடையோ ஒரு கஷ்டத்தை ஒரு மனிதன் கஷ்டத்தை அல்லாஹூ தாலா நீக்குவான் சத்தர உவ்வாகாமா ஒரு முஸ்லீமை நாங்கள் மறைத்து வாழும் இருந்தால் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறத்துவோமாக இருந்தால் அல்லாஹு தாலா மக்கள் இருக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தாலா மறைப்பான் அது மட்டுமல்லாமல் ஒரு மனிதன் ஒரு பாவத்தைச் சிக்கிற முஸ்லிம்கள் இடத்திலே வர வேண்டிய தன்மைகள் ஒரு முஸ்லிம் என்ன ஒரு முஸ்லீமை பயங்காட்டக்கூடாது ஆயுதங்களை கொண்டு வரணாட்டவும் கூடாது பரிகாசத்துக்காக ஒருவன் கத்தியை ஒரு முஸ்லீமுக்கு ஓங்குவானாக இருந்தால் மலாய்க்காம என்று முஸ்லீம் பயன் காட்டக்கூடாது அது வார்த்தைகளாலோ வேனைய விஷயங்களை சொல்லியோ ஒரு முஸ்லீம் பயந்திருந்தால் அவனை நாங்கள் பயங்காட்டக்கூடாது அவளுக்கு ஆறுதல் ஒரு முஸ்லீம் முஸ்லீமுக்கு ஆறுதல் சொல்வது முஸ்லீமுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது அதனை செய்கிறோமா ஒருவன் மாட்டிப்பட்டால் ஏதோ சிக்கல் நாங்கள் அவர்களை இன்னும் பயன் தவிர அவர்களுக்கு ஆறுதல் சொல்வது கிடையாது பிரச்சினையிலே சிக்கிக் கொண்டவனுடன் பேசக்கூடிய நேரத்திலே மௌனமாக போய்விடுகிறோம் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னால் அல்லாஹ் எங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவர்களை அல்லாஹு தாலா எனவே கண்ணியமானவர்களே உண்மையான முஸ்லீம்களாக நாங்கள் வாழ வேண்டும் உண்மையான முஸ்லீம்களாக நாங்கள் வாழ முயற்சி செய்ய வேண்டும் முஸ்லீம்களாக நாங்கள் எங்களை பற்றி நாங்கள் இப்படிப்பட்டவர்கள் உலகம் முழுக்க வாழ்கிறோம் எல்லா கண்டத்திலே இருக்கிறோம் முஸ்லீம்கள் இல்லாத நாடு கிடையாது அனைத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீர்களா இது ஆயிரத்தி நானூறு முன்னால் நபியவர்கள் சொன்னது உண்மை நூற்றுக்கு நூறு உண்மை நூற்றுக்கு இருநூறு உண்மை ஆனால் கண்ணியமானவர்களே அனுப்படுகின்றன அனுப்படக்கூடிய ஹதீஸ் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் குரானுடைய ஆயத்துக்கள் புத்திமதிகள் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதனை வைத்து அல்லாஹு தாலா தான் செய்யாத அமலை பலவக்க வழக்கங்களை சார்ந்தது அப்படி யாராவது செய்வார்களாக இருந்தால் ஹதீசும் எச்சரிக்கிறது அவர் ஒதுங்கக்கூடிய இடம் நரகம் என்று அல்லாஹி அனைவர்களையும் பாதுகாப்பான அதனால் கற்கக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் கொஞ்சமாக இருந்தாலும் நாங்கள் அதனை அமல் செய்யக்கூடியவர்களாகவும் ஹசரத் ரசூலே அக்கரம் தலைமுறைகள் காட்டித் தந்த உண்மையான சத்தியமான தூய்மையான ஏனையவர்களுக்கு முன்மாதிரியான யாருக்கும் அல்லாவை தவிர பயப்படாத முஸ்லீம்களாக நாங்கள் வாழ பழகிக்கொள்ள வேண்டும் நாங்கள் வாழுவோமாக இருந்தால் அல்லாஹ் வரக்கத்துடைய வாயில்களை திறப்பான் ரஷ்மத்துடைய வாயில்களை திறப்பான் முஸ்லீம்களுக்கு எதிராக எவர்கள் எல்லாம் நடக்க முயற்சிக்கிறார்களோ அவருடைய உள்ளங்களிலே கோலைத்தனத்தை அல்லா உண்டு பண்ணுவான் பயத்தை போடுவான் பயத்தை ஏற்படுத்துவான் அவர்களுடைய அவர்களுடைய அந்த சிந்தனைகள் அனைத்தையும் அல்லாஹு தாலா மாற்றுவான் அல்லாஹு தாலாவுடைய உதவி கிடைக்க பெருமா இருந்தால் எவராலும் இந்த உலகத்தில் எந்த ஒன்றையும் செய்ய முடியாது எனவே இந்த உலகத்திலே வாழக்கூடிய நல்ல சங்கையான நபிகளார் காட்டிய நட்புறங்களை சுமந்த முஸ்லிம்களாக ஏனையவர்களுக்கு மும்மாதிரியான முஸ்லிம்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக